வணக்கம் நெற்றினியின் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஓராவது செய்தி சேவை ஆகஸ்ட் ஆறு இரண்டாயிரத்தி ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடி எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜியை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் ஆடி ஆடிப்பூர திருவிழா வரும் 13 பதிமூன்றாம் தேதி கொண்டாடப்பட இதையொட்டி பக்தர்கள் வசதிக்காக வருகிற பதினோராம் தேதி முதல் 14 பதினான்காம் தேதி வரை ரயில்கள் மேல்மருவத்தூரில் நின்று செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சிதம்பரம் நகராட்சி குடிநீர் குழாய் மீட்டர் அமைத்தது மற்றும் வடிகால் பணியில் ஏழு கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் நேற்று சென்னை காவேரி மருத்துவமனைக்கு வந்து கருணாநிதி அவர்களின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார் வேலை நிறுத்தம் அறிவித்துள்ள ரேஷன் கடை ஊழியர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் தலைமை ஆசிரியர்கள் பணியிடங்கள் வெளிப்படை தன்மையோடு நிரப்பப்படுகின்றன என அமைச்சர் கே செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்தார் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் தலைநகர் டெல்லியில் தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளதால் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர் ராவ் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் அப்போது மாநில வளர்ச்சி தொடர்பான வரைவு திட்ட அறிக்கையை சமர்ப்பித்தார் கர்நாடக முதல்வர் குமாரசாமியை பற்றி அவதூறாக இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட இளைஞரை மங்களூரு போலீசார் கைது செய்தனர் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் மதிப்புள்ள கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டனர் இந்திய விண்வெளி வரலாற்றில் மைல்கல்லாக உருவெடுக்கவுள்ள சந்த்ராயின் இரண்டு விண்கலத்தை விண்ணில் ஏவும் திட்டத்தை இஸ்ரோ இரண்டாவது முறையாக தள்ளி வைத்துள்ளது இதன்படி டிசம்பர் மாதத்தில் சந்திராயின் இரண்டு விண்கலம் நிலவுக்கு ஏவப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்லும் பொருளாதார குற்றவாளிகளை தடுக்கும் சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் வழங்கியுள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள ரோஹாசி எனும் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு கோ சாலையில் பதினெட்டு பசுமாடுகள் மூச்சு திணறி இறந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாடு முழுவதும் மத்திய மற்றும் மாநில அரசின் பல்வேறு துறைகளில் சுமார் இருபத்தி லட்சம் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது காஷ்மீர் பிரிவினைவாதிகள் போராட்டம் அறிவித்துள்ளதால் அமர்நாத் யாத்திரை இரண்டு நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது அயல்நாட்டு செய்திகள் அணு ஆயுதங்கள் தொடர்பான அமெரிக்காவின் நிலைப்பாடு கவலை அளிப்பதாக வடகொரிய வெளி விவகார அமைச்சர் ரியாங்கோ தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் பெண்கல்விக்கு எதிராக பெண்கள் பள்ளிகளை எரித்த முக்கிய குற்றவாளி சுட்டுக் உலகம் தோன்றியதிலிருந்து இப்போது வரை இல்லாத அளவிற்கு ஆஸ்திரேலியாவில் வறட்சி ஏற்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது ஆவணங்களின்படி கடந்த எட்நூறு வருடங்களில் அங்கு ஏற்பட்ட வறட்சியிலேயே இதுதான் மிகவும் மோசமான வறட்சி எனவும் கடந்த இருபத்தி இரண்டு மாதங்களாக அங்கு மழை பெய்யவில்லை எனவும் ஆய்வு அறிக்கைகள் தெரிவிக்கின்றன நேபாளத்தில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக புனித யாத்திரை சென்று இருநூறு யாத்திரிகர்கள் சிக்கி தவித்து வருகின்றனர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது தென்னமெரிக்க நாடான வெனிசுவேலாவில் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மீது ஆள் இல்லாத விமானம் மூலம் நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் அவர் உயிர் ஆப்கானிஸ்தானில் நேட்டோ படையினரை குறிவைத்து தற்கொலை படை தாக்குதல் நடத்தப்பட்டதில் மூன்று வீரர்கள் பலியானார்கள் சீன பாதுகாப்பு அமைச்சர் வெய் பின் டெல்லி வரும்போது ஹாட்லைன் பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது வணிகச் செய்திகள் இந்தியாவின் வர்த்தக அந்தஸ்தை எஸ்டிஏ என்ற நிலைக்கு அமெரிக்கா உயர்த்தியுள்ளது ஜப்பான் மற்றும் தென்கொரியாவுக்கு பிறகு இந்த அந்தஸ்தை மூன்றாவது ஆசிய நாடு இந்தியாவாகும் சேமிப்பு கணக்கில் மினிமம் பேலன்ஸ் இல்லாதவர்களிடமிருந்து ஐயாயிரம் கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக வங்கிகள் தகவல் தெரிவித்துள்ளன இந்தியாவின் முன்னணி கச்சா எண்ணெய் உற்பத்தி மற்றும் சுத்திகரிப்பு நிறுவனமான ஓ என்ஜிசி நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினெட்டு நிதியாண்டின் முதல் காலாண்டில் லாபத்தில் ஐம்பத்தி எட்டு சதவீதம் உயர்வை சந்தித்துள்ளது ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் நான்கு பிரிவுகளில் இருந்து மூன்று பிரிவுகளாக குறைக்கப்படும் என மத்திய நிதி அமைச்சக முதன்மை பொருளாதார ஆலோசகர் சஞ்சீவ் சன்யால் சூசகமாக தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் இந்தியாவுக்கு எதிராக லார்ட்ஸில் நடைபெறவுள்ள இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான இங்கிலாந்து அணியில் இரண்டு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன பேட்ஸ்மேன் டேவிட் மலானுக்கு பதிலாக ஆலிவர் போப்பும் ஆல்ரவுண்டர் பென் ஸ்டோக்ஸுக்கு பதிலாக கிறிஸ் வாக்ஸும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர் ஐசிசி டெஸ்ட் பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசையில் விராட் கோலி முதலிடம் பிடித்துள்ளார் சச்சின் டெண்டுல்கருக்கு பிறகு அவர் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார் சீனாவில் நடந்த உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயின் வீராங்கனை கரோலின் மரீனிடம் போராடி தோற்ற இந்திய வீராங்கனை பி வி சிந்து வெள்ளிப் பதக்கம் வென்றார் இலங்கைக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியிலும் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க அணி ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வென்றது சகிபுல் ஹசன் தமிம் இக்பால் ஆகியோரின் அரை சதத்தால் புளோரிடாவில் நடந்த மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான இரண்டாவது டி போட்டியில் வங்கதேசம் அணி வெற்றி பெற்றது திரைச் செய்திகள் சர்க்கார் படத்துக்காக படமாக்கப்பட உள்ள பாடல் காட்சிக்காக விஜய் அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் அருண் விஜய் நடிப்பில் தற்போது உருவாகியிருக்கும் படம் இதில் அருண் விஜயுடன் தான்யா ஹோப் ஸ்மிருதி பெப்சி விஜயன் யோகி பாபு ஜார்ஜ் சோனியா அகர்வால் ஜார்ஜ் வித்யா பிரதீப் மீரா கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் திருவனந்தபுரத்தில் தனியார் துணி நிறுவன விளம்பரத்தில் நூறுக்கும் கைராட்டையை சுற்றும் காட்சியில் நடித்ததால் பிரபல மலையாள நடிகர் மோகன்லாலுக்கு கேரள காதி வாரியம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது விஸ்வரூபம் இரண்டு படத்திற்கு சென்சார் போர்டு யூஏ சான்றிதழ் வழங்கியுள்ளது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து பாட்டோடுதான் நான் பேசுவேன் அஞ்சல் தலை செய்திகள் சமையல் சமையல் போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்